पंचीकृत, पंचीकृत संभवं, कर्मसंचितं, संभवं, कर्मसंचितं, संभवं कर्मसंचितं। शरीरं கமசரீரம் भोगायतनमुच्यते भोगा பஞ்சீகமூத்த சம்பவம் கர்மசித்தம் சரீரம் சுகது போகாத்தன முச்சியத்தை ஆச்சாரியர் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஆத்ம ஜியானமாவது நமக்கு மோக்ஷாதனமாக அமைகிறது அகம் முக்தோஸ்மி அப்படின்னு நம்மை உணரும்படி எப்பொழுதுமே நான் ஒரு நாளும் சர்வதா சர்வத அகம் ந பத்தா எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் நான் பத்தனே கிடையாது சர்வதா அகம் அபத்தா அபத்தானம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் நபத்தா சர்வதா सर्वदा அபத்தா சர்வதா சர்வத ஒரு நாள் நான் பத்தனா அபத்தன முக்த என்னது பத்தனாக முடியாது ஒரு நாளும் நான் பத்தனாக முடியாது நான் பத்தனாக என்னென்ன பத்தன்கிற வார்த்தையை மறந்துடக்கூடாது பத்தகான்னு சொன்னால் கட்டுண்டவன் சாரி அகம் நித்திய அசம்சாரி அஸ்மி சர்வற்ற அசம்சாரி அஸ்மி சர்வதா அசம்சாரி அஸ்மி நான் எப்பொழுதும் எங்கும் அசம்சாரியாகவே இருக்கிறேன் அதுதான் விஷயம் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஷரீரத்தினுடைய லட்சணத்தை சொல்லுகிறது இந்த ஸ்தூல ஷரீரத்தினுடைய லட்சணம் என்ன ஸ்தூல ஷரீரம் என்னது அப்படிங்கிறார் ஷரீரம் இந்த ஷரீரம் எப்படிப்பட்டது மூணு இது பாருங்க இந்த சரீரத்துக்கு சொல்கிறார் இதுக்கு இதனுடைய காரணம் என்ன பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஷரீரம் கர்மசஞ்சிதம் ஷரீரம் சுகதுக்கானாம் போகாயத்தனம் ஷரீரம் மூணு சொல்கிறார் அதாவது இந்த சரீரம் உண்டானத்துக்கு காரணம் என்ன இந்த சரீரம் என்ன வேலை பண்ணுறது ஆஸ் என்ன ஃபங்க்ஷன் என்ன இந்த ஸ்தூல ஷரீரத்துக்கு காரணம் என்ன இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய செயல் என்ன நம்ம எல்லோருக்கும் சாமான்யமான காரணம் என்னென்னு கேட்டால் பஞ்ச இந்த சரீரத்துக்கு காரணம் பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் மகாபூதம்னு சொன்னால் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இந்த அஞ்சையும் பஞ்சபூதம்னு சொல்கிறோம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் அஞ்சு தத்துவமும் இந்த உடம்பில் இருக்குது இது வந்து எலும்பு தத்துவம் எல்லாம் என்னது பிருத்திவி தத்துவம் ரத்தம் எல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய ஜலம் இருக்குது ஜல தத்துவம் இருக்குது காற்று இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது வாயு தத்துவம் இருக்குது டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆகையினால இது அக்னி தத்துவம் இருக்குது அப்புறம் பிருத்திவி துவம் இந்த எலும்பு இதெல்லாம் பிருத்திவி துவமும் இருக்குது ஆகாசத்துக்குள்ளே உடம்பு இருக்குது உடம்புக்குள்ளே ஆகாஷம் இருக்குது இந்த சரீரம் பாஞ்ச பௌத்திகம் வந்து பாஞ்ச பௌத்திகம் ஷரீரம் நாய்க்கும் ஷரீரம் பாஞ்ச பௌத்திகந்தான் கொசுவுக்கும் ஷரீரம் பாஞ்ச பௌத்திகந்தான் இந்த மரத்துக்கும் சரீரம் பாஞ்சபௌதிகந்தான் பஞ்சபூதத்தினுடைய கலவை இல்லாமல் கிடையாது சாஸ்திரத்தில் அது வந்து ஒரு பஞ்சீகரணம்னு ஒரு முறை சொல்லப்படுறது அதாவது ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தமோ குணத்தில் அதாவது சிருஷ்டியை வந்து சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது நல்லா நான் சொல்கிறத கௌரவமாக புரிஞ்சுக்கோங்க பிரம்மம் நான் இது அப்புறம் எழுதி போடுறேன் பிரம்மன் இதை இல்லை முடிஞ்சால் ஒரு சார்ட்டும் தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் பிரம்மன் அந்த பிரம்மன் நிர்குணம் நிர்வீகாரம் பிரம்ம நிர்குணகா நிர்குணம் பிரம்ம शब्द. நிர்விகாரம்முசலிங்கம் ஆக பிரம்மனர் ப்ரமா புல்லிங்கத்துலையும் இருக்கு அது ப்ரதம் நகார்த்து ப்ரமன் ஷப் ப்ரமாபிரோ அது நகாந்த புல்லிங்கம் நகாந்த நபும்சிங்கிரமணி ப்ரம்மாணி பிரம்ம பிரம்மணி பிரம்மாணி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன் ஆஹா நிர்குணம் பிரம்ம நிர்வீகாரம் பிரம்ம பிரம்மன் அநாதி தத்துவபோதத்தில் இப்படி ஒரு பாடம் இருக்குது அதெல்லாம் இங்கே விச விசேஷமாக ஜாஸ்தி சொல்லலை அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஆ பிரம்மனுடைய லக்ஷணம் நம்ம மனசில் ஞாபகம் இருக்கணும் பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி பிரம்மனுக்கு பிரம்மனை சார்ந்து மாயேன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறபோது பிரம்மனுடைய லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கணும் பிரம்மன் மாயா இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லும் பொழுது என்னென்ன நம்ம படிக்க போகிறது படிச்சுட்டுருக்கிறது சரீரத்தை பற்றி அதில் ஒரு வாக்கியம் வந்துடுத்தோம் பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஆ சம்பவம்னால் என்ன அர்த்தம் நன்றாக உண்டாகி இருக்கிறது எதனால் உண்டாகி இருக்கிறது மகாபூதங்கள்லேருந்து உண்டாகி இருக்கிறது எப்படிப்பட்ட மகாபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட மகாபூதங்கள்லேருந்து உண்டாகியிருக்கு இந்த பஞ்சீகரணம்னா என்ன அதுக்கு விளக்கத்துக்காக போகிறேன் பிரம்மம் இருக்குது பிரம்மம் வந்து நிர்குணமாக இருக்குது நிர்வீக்காரமாக இருக்குது நிர்குணம்னா என்ன அதுக்கு குணங்கள்லாம் கிடையாது அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அதுக்கு அமைதியும் கிடையாது பரபரப்பும் கிடையாது அதுக்கு வந்து சோம்பேறித்தனம் மந்தமும் கிடையாது பிரம்ம லக்ஷணம் இது நிர்குணம் பிரம்ம அது மாறவும் மாறாது நெர்விகாரம் பிரம்ம இந்த மாயின்னு ஒன்று இருக்குது பிரம்மனும் அநாதி மாயையும் அனாதி அநாதினா என்ன அர்த்தம் அது எதுலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது பிரம்மம் எதுலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது மாயை பிரம்மன்லேருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடாது மாயையும் எதுலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது மாயையை கடைசியில் நாம் வந்து உண்மையெல்லாம் நீக்க போகிறோம் இந்த மாயைக்கு தான் மூணு குணம் இருக்குது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு இருக்குது மாயைக்கு மூணு குணம் இருக்குது மாயிலேருந்து சூக்மமான பஞ்சபூதங்கள் வருது மாயிலேருந்து சூக்ஷமான பஞ்சபூதங்கள் வருது இதுலேயும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லணும் இன்னும் சொல்கிறேன் இந்த மாயினுடைய சத்வாம்சத்தில் இருந்து சத்வாம்ச உபாதியோடு சேர்ந்தவர் ஈஸ்வரன் இராஜசாம்ச உபாதியோடு சேர்ந்தவர் ஜீவன் இந்த ஜீவன் ஈஸ்வரனுங்கிறது மாயையோட சத்வப்பிரதானத்தில் ஈஸ்வரன் வர்றார் நான் இவ்வளோதான் சொல்லுவேன் மாயையோட சத்வப்பிரதானத்துலேருந்து ஈஸ்வரன் வர்றார் மாயையோட ரஜப்பிரதானத்திலேருந்து இங்கே போட்டிருக்கோமா மாயையோட ரஜப்பிரதானத்திலேருந்து அனந்த ஜீவர்கள் வருகிறார்கள் மாயையினுடைய ரஜப்பிரதானத்தில் அனந்த ஜீவர்கள் வருகிறார்கள் இதுலேயும் சொல்கிறது உண்டு சத்வத்தில் சத்வம் அவ்வியாக்கிருத்த ஈஸ்வரன் ச சத்வத்தில் அவ்யாக்கிருத்த ஈஸ்வரன் சத்வத்தில் ரஜஸ்ஸு ஹிரண்யகர்பன் சத்வத்தில் தமஸ்ஸு விராட் ரொம்ப விரும்ப சொல்லணும்னா அதில் சொல்லணும் அப்புறம் ராஜசாம்சத்தில் அனந்த ஜீவர்கள் வருகிறார்கள் இந்த அனந்த ஜீவர்கள்லேயும் சத்வத்தில் சத்துவம் தேவர்கள் சத்வத்தில் ரஜஸ்ஸு மனுஷிய ஜீவர்கள் அது சரீரம்தான் வரும் அது ஜீவர்கள்ங்கிறதான் எடுத்துக்கணும் அதுவும் கூட சரியாக வராது ஜீவர்கள் அனந்த ஜீவர்கள் போகிறோம் ஜீவர்கள்லே போட்டுங்க தேவதை வேண்டாம் மனுஷன் வேண்டாம் ஜீவர்கள்னு போட்டு தான் போகும் மாயையினுடைய சத்வப்பிரதானத்தில் ஈஸ்வரன் வர்றார் மாயினுடைய ரஜப்பிரதானத்தில் ஜீவர்கள்லாம் வருகிறார்கள் மாயினுடைய தமப்பிரதானத்திலேருந்து தான் பஞ்சபூதங்கள் உற்பத்தி மாயினுடைய தமப்பிரதானத்தில் பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகிறது ஆனால் அதுலேயும் தமசில் சத்வம் தமஸில் ரஜஸு தமசில் தமசு மூணு இருக்குது அதில் சாத்விகாம்சத்தில் தான் பஞ்ச ஞானேந்திரியங்களும் இதுதான் சூக்ஷ்மபூதம் பஞ்ச சூக்ஷ்மபூதங்கள் இருக்குது அதில் சாத்விகாம் அம்சத்தில் இருந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும் அந்தகரணமும் உண்டாகிறது அதாவது ப பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி சுவைக்கிற சக்தி தொட்டு உணர்கிற சக்தி சிந்திக்கிற சக்தி எல்லாம் இதிலேருந்து வருகிறது இதெல்லாம் அப்பஞ்சீகரணம் பஞ்சி அப்பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதம்னு பேர் இது சாத்விக அம்சத்தில் ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அந்த கரணமும் உண்டாகிறது இதில் மாயினுடைய தமப்பிரதானத்தில் இருந்து உண்டாகிற பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய சாத்விகாம்சம் தமஸில் சத்துவம் தமஸில் இருந்து தான் பஞ்சபூதங்களே உண்டாகிறது அந்த பஞ்சபூதங்களில் சாத்விகாம்சத்தில் ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அந்தக்கரணமும் உண்டாகிறது அதனுடைய ராஜசாம்சத்தில் கர்மேந்திரியங்கள் அஞ்சும் பிராணனும் உண்டாகிறது இப்போது சாத்விகாம்சமும் சிருஷ்டியாயிடுத்து ராஜசாம்சமும் சிருஷ்டி ஆகிடுது இனி தாமசாம்சம் இருக்குது இந்த தாமசாம்சந்தான் என்னாகிறது தாமசாம்சத்தில் இருக்கிற ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இதெல்லாம் என்னாகிறது பாதி பாதியாக முதல்ல பிரியருது ஐந்து பூதம் பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி அதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் அந்த பஞ்சபூதத்தை ஆகாசம் பாதி வாயு பாதி அக்னி பாதி ஜலம் பாதி இருக்குது அப்புறம் ஒன்று ஒன்றையும் நாலு நாளாக பங்குறோம் நாலு பங்கி ஒன்று ஒன்றில் சேர்த்துடுறோம் ஆகாசத்தில் ஆகாசத்தை பார்த்திங்கன்னா ஆகாசம் ஆகாசம் அறபாகம் வாயு அரைக்கால் பாகம் ஜலம் அரைக்கால் பாகம் அக்னி அரைக்கால் பாகம் பிருத்திவி அரைக்கால் பாகம் இதுதான் பஞ்சீகரணம்னு பேர் இதெல்லாம் ஒரு சயின்ஸ் மாதிரியே இருக்கும் பௌத்திக விஜானம் மாதிரியே தான் இருக்கும் இது அப்படிதான் இந்த உடம்பு உண்டாகிறது பஞ்சீகரணம்னு இதுக்கு பேர் ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் நம்ம எல்லோரும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க நடந்து போகிறப்போ பழனிமலைக்கோ எங்கேயோ நடந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் என்ன பண்ணுறார் சர்க்கரை பொங்கல் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் புளியஞ்சாதம் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் தேங்காய் சாதம் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் எலுமிச்சம்பளை சாதம் எடுத்துக்கிறார் இன்னொருத்தர் தயிர் சாதம் எடுத்துக்கிறார் அஞ்சு சிரியா பூச்சா அஞ்சு பூச்சி போகிற இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட்ற போது அவங்க அவங்க அவங்க அவங்க கொண்டு வந்த உணவை பாதி பாதி வச்சுக்கிறாங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பாதியை என்ன பண்ணுறாங்க நாலு பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க ஆச்சா எல்லாருக்கும் அவங்க அவங்களது வருமா வராதா அவங்க அவங்களோடத பாதியை இன்னொரு பாதியை நாலு பேருக்கும் பிரித்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகா ஆகா மாயையினுடைய தமப்பிரதானத்துலேருந்து உண்டாகிற தாமசாம்சம் தமப்பிரதானத்திலேயே சத்வாம்சம் ராஜசாம்சம் தாமசாம்சம் இருக்குது இந்த தாமசாம்சத்தில் தான் இந்த பஞ்சீகரணங்கிறது ஏற்படுது இந்த பஞ்சீகரணம் ஏற்பட்டு இந்த உடம்பெல்லாம் நம்ம உடம்பு கொசு உடம்பு மனுஷ சரீரம் இந்த தேவ சரீரம் எந்த சரீரமாக இருந்தாலும் சரி எல்லாம் பாஞ்ச பௌத்திக சரீரம் பாஞ்ச இதிலே போயின்ண்டே இருக்கும் தமஸில் தமஸு தமஸில் ரஜஸு தமஸில் சத்துவம் அப்படிலாம் போச்சுன்னு சொன்னால் நிறைய சரீரபேதங்கள் ஏற்படும் ஆக நம்ம எல்லாருக்கும் சாமானிய காரணம் என்னென்னு கேட்டால் உடம்பு பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூத சம்பவம் பஞ்சன்னு ஸ்லோகத்தில் இல்லை பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஷரீரம் இந்த சரீரம் எதனால் உண்டாச்சுங்கிறத மறக்கக்கூடாது பஞ்சபூதங்களால் உண்டானது இந்த உடம்பு இது பாஞ்ச பௌத்திக சரீரம் எல்லா உடம்பும் அப்படி தான் உடம்பும் பாஞ்சபௌதிகம் என் உடம்பும் பாஞ்சபௌதிகம் ஆனால் ஒரு உடம்பு மாதிரி இன்னொரு உடம்பு இல்லை ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்தந்த ஜீவன் பண்ணியிருக்கிற கர்மான சாஸ்திரம் சொல்லுகிறது ஆ கர்ம சஞ்சித்தம் அடுத்தது விசேஷ காரணம் இந்த உடம்புக்கு சாமானிய காரணம் என்ன பஞ்சபூதங்கள் விசேஷ க பஞ்சீகிருத சொல்லணும் பஞ்சீகிருத மகாபூதந்தான் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு விசிபிள் பாடி உங்கள் உடம்பை நான் பார்க்க முடியும் என் உடம்ப நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்தூல சரீரம் பருவுடல் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச உண்டானது அப்புறம் இது கர்மத்தினாலேயும் ஏற்பட்டிருக்கு கர்ம சஞ்சிதம் ஒருத்தர் உடம்பு மாதிரி ஒருத்தர் உடம்பு இல்லை ஒருத்தருக்கு ஆரோக்கியமான உடம்பு இருக்குது ஒருத்தருக்கு நோய் உள்ள உடம்பு இருக்குது எத்தனையோ காரணங்கள் ஆக இது கர்மா விசேஷ காரணம் கர்மா நாயே எடுத்துட்டால் கூட ஒரு நாய்க்கு சொ ரொம்ப சொகுசான நாயாக இருக்குது இன்னொரு நாய் பாவம் ரோட்டில் அடிபடுறது கர்மா அது பண்ணினா கர்மா இந்த சரீரம் கிடைச்சாலும் அது ஒரு புண்ணியமாக யாரோ ஒருத்தர் வீட்டிலருந்து சௌக்கியமாக வாழ்கிறது ஆ கர்ம சஞ்சிதம் சஞ்சித்தம்னால் கர்மத்தினால் சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் சம்மக்கு சித்தம் சஞ்சித்தம் கர்ம சஞ்சித்தம் ஆ விசேஷ காரணம் கர்மா சரி இது ரெண்டும் காரணம் இந்த உடம்பு வந்ததுக்கு காரணம் என்ன பஞ்ச மகாபூதங்களும் காரணம் பஞ்சீகிருத்த மகாபூதமும் காரணம் அப்புறம் இதுக்கு கர்மாவும் காரணம் அனந்த கோடி புண்ணிய பாபங்களெல்லாம் இந்த சரீரத்துக்கு காரணமாக இருக்குது சரி இந்த சரீரத்துக்கு என்ன வேலைன்னா சுகதுக்கான போக எப்படி இந்த ஹாலில் இருந்து நம்ம வகுப்பு நடத்துகிறோமோ அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு இந்த உயிரானது ஜீவனானது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு இருப்பிடமாக இருக்கிறது உயிர் இன்பத் துன்பங்களை நுகர்வதற்கு இருப்பிடமாக உடல் அமைந்திருக்கிறது பிளேக்ரவுண்டு மாதிரி டிராமா ஸ்டேஜ் மாதிரி இந்த வகுப்பு நடக்கிறதுக்கு இருக்கிற அ சுகதுக்கானாம் போக ஆயத்தனம் ஆயத்தனம்னா எபோர்டு இருப்பிடம்னு அர்த்தம் போக ஆயத்தனம்னா என்ன அனுபவங்களின் இருப்பிடம் என்ன அனுபவங்கள் இன்ப அனுபவங்கள் துன்ப அனுபவங்கள் இன்ப துன்ப அனுபவங்களின் இருப்பிடமாக இந்த உடம்பு இருக்கிறது இது தெரியணும் நமக்கு நம்ம உடம்பை பற்றி நமக்கு தெரியணுமே அதுக்காக ஆத்மபோதத்தில் ஆத்மாவை பற்றி தானே சொல்லணும்னா ஆத்மா எங்கே இருக்கோ எங்கே எங்கே இருக்குதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோமோ அதை பற்றி கொஞ்சம் விசாரம் பண்ணத்தானே வேணும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது நம்ம எல்லோரும் என்ன நினச்சுன் இருக்கோம் நான் உடம்பாகத்தான் இருக்கிறேன் நான் ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் இருக்க போவதில்லை அது யோசிக்கிறதே இல்லை நான் எப்போவும் இருந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு பிரமே எனக்கு வர்ற சுகதுக்கங்களில் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிற மாதிரி ஒரு பிரமே ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரமே என்னெல்லாம் ஆக போகிறதோன்னு கவலை வேற ஆக அப்படி இல்லை இதை யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறது இதுக்குள்ளே இது என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதில் அனுபவிக்கணும் அதுக்காகத்தான்ப்பா இருக்குது சுகதுக்கானாம் போக ஆயத்தனம் ஷரீரம் உச்சியத்தை இது ஷரீரத்தினுடைய ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் பாடி பாடியினுடைய ஷரீரத்தினுடைய தன்மை என்ன பஞ்ச மகாபூதங்களை தனக்கு சாமான்யமான காரணமாக கொண்டிருக்கிறது கர்மங்களை விசேஷமான காரணமாக கொண்டிருக்கிறது இன்பத் துன்பங்களை நுகருவதற்கு இருப்பிடமாக இந்த உடம்பு அமைந்திருக்கிறது உயிரானதுன்னு போட்டுக்கணும் ஆத்மாவானது சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கான இருப்பிடமாக இந்த உடல் அமைந்திருக்கிறது